ோமர் அதனால முன்னாடி காயத்ரி விஷயம் பிரம்மமாக இருக்கட்டும் ஆகாரமாக நிர்வதேசம் பண்ணாமல் துலோகத்துக்கு மேல அது இருக்கிறதாக நிர்வதேசம் பண்ணிருக்கு அதனால துரோகத்துல இருக்கக்கூடிய வஸ்துவும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய வஸ்துவும் என்னாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால அதனால முன்னாடி சொன்ன பிரம்மாக்கள் இந்த வாக்கியம் பராமரிச்சு வித்தியாசப்படுறது விபத்து வித்தியாசப்படுறதுனா இந்த வித்தியாசம் அபேதத்துக்கு விரோதியாக இல்லை உபயோகா விரோதமே இல்லை திவின்னு சொல்லலாம் விவகான் சொல்லலாம் இது ரெண்டையும் வித்தியாசமே இல்லை எப்படின்னு ஒரு அக்ரத்துல ஒரு பக் உட்கார்ந்து இருந்ததுன்னா அது விரக்ஷாக உட்கார்ந்து சொல்லலாம் விரக்ஷாகரத்துக்கு மேல அந்த பக்ஷி இருக்குன்னு சொல்லலாம் ஆனா பக்தி மாறது இல்லை அதே ஒரே பக்ஷிய ரெண்டு விதமாகவும் நிர்வதேசம் பண்ணலாம் அதனால ஒரே பிரம்மத்தை திவின்னு சொல்லலாம் யுவரம்னு சொல்லலாம் இந்த வித்தியாசத்தை கொண்டு அந்த அவசியம் இல்லை அப்படின்னு பூர்வக் சப்தமியோ மரியாத சரிக்தோச்சு உபயோக உபய் சேமியே நியதிஜானம் சப்தம்யந்தா பஞ்சம் எந்த பாஷ்ணாலும் ரெண்டு இடத்திலும் ஒரே பிரம்மன் சொல்லப்படுறது நமக்கு பிரத்தவிஞ ஏற்படுறது அது அதேதானே இது அப்படின்னு தோன்றதான் அதுவே இது அப்படிங்கிற ஜன அது இல்லை இது வேற அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இல்லை உபதிஷமான அந்த கடைக்கு மேல சேனம் இருக்குவாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த கரையில சேனம் இருக்குது பக்ஷி அந்த கடையில விவசாயம் இருக்கு மேல இருக்கு அதுக்காக பக்ஷி விசேரமா இருக்கு அதே ஒரே பக்ஷியை ரெண்டு விதமா விவசாயம் பண்றோம் கிரி ஏவசா திவன் அது கிரிக முக்கியமா வச்சு இருக்கூடிய பிரம்மக்கு ஆதாரமாக கொண்ட பிரம்மோகத்தின் மேலே இருக்கு சொல்லலாம்னு சொன்னார் இல்லையா இந்த வியாக்கியமும் அவ்வளவு பெரிய இல்லை ஏன்னா பிரம்மத்துக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறதாக சொல்றது உச்சமா போன அதனால வேற ஒரு வியாக்கியான இந்த அடிக்கு இந்த வியாக்கியான என்ன பண்றாங்கன்னா விலோகத்தோடு சம்பந்தப்படாத ஒரு வசுவத்துல இருக்கிறதாகவும் சொல்லலாம் மரத்துக்கு மேல மரத்துல ஒட்டானு பறந்துருக்கு வச்சுக்கலாம் அந்த பட்சி அப்படி இருக்கும்போது மரத்துல பறக்கிறதுன்னு சொல்லலாம் மரத்துல ஒட்டானும் மரத்துக்கு மேல பறந்துருக்குன்னு சொல்லலாம் எந்த விதமான விவகாரமும் இருக்கு அதனால இங்க வந்து ஒன்றும் விரோகம் இல்லை அங்க சொன்ன அகல் பிரம்மத்தை நீங்க எடுத்துக்கலாம் அதாவது துரோகத்துல சம்பந்தப்படாம அடுக்கும் ஏற்பட்ட பிரம்மத்தை பூர்வ வாக்கியத்துல துரோகத்தை இருக்கிறதாக காமிக்கிறது சூதாரம் சீனா என்ன சொல்றது இல்லையோந்திரத்துல அந்த நட்சத்திரம் இருக்காரு அந்த கலை கலையுடைய அந்த நுண்ணில நட்சத்திரம் இருக்குன்னு சொன்னா நுண்ணில நட்சத்திரம் எது இருக்க முடியும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது சம்பந்தம் இல்லாட்டாலும் அப்படி சொல்ற வயசம் இருக்கு लोके, அசம்போடி உபயா உபதிசியமான சம்பந்தப்படாத உபரிஷன் திருப்பூர் இப்ப அத்தக பரமேவ பிரம்மா ஜோதிஷ் சந்தன் அதனால முன்னாடி சொன்ன பிரம்மன் தான் இது லாயத்திரிவித்திய சொன்னது பிரம்மன் அதே பிரம்மன் தான் இங்க ஜோதிஷ் சந்திரம்னால சொல்லப்படுறது ஆகையால இது பிரம்மோபாதம் இந்த அதிகரணம்